வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி தொன்னூற்றி இரண்டாவது செய்திச் சேவை மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாஜி மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சிறுமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் ஐமாளம் தமிழக செய்திகள் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வரைவு திட்டத்தை உடனே அரசு வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் நடந்த குட்கா முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பள்ளிகளுக்கு பாடப்புத்தகங்கள் நோட்டுகளை இருபத்தி தேதி முதல் விநியோகிக்க கல்வித்துறை முடிவு செய்துள்ளது நடப்பாண்டில் ஒன்று ஆறு ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளன திமுக உள்ளிட்ட ஒன்பது கட்சிகளின் தலைவர்கள் கமலஹாசன் நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுரையில் ஐசிஐசிஐ வங்கி காப்பீட்டு நிறுவன அலுவலகத்தில் மின் கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதில் கணினிகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் தீயில் கருகின வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டது அதில் ரூபாய் நூறு கோடிக்கு முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லட்சத்தீவு அதனை ஒட்டியுள்ள கேரள கடல் பகுதிகள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்திய செய்திகள் உத்தரகண்டில் லாரி மோதிய விபத்தில் பாத யாத்திரை சென்ற பத்து பேர் பலியாகினர் கர்நாடக சட்டசபையில் இன்று மாலை நான்கு மணிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இதனால் எடியூரப்பா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் இங்கிலாந்து தலைமை வங்கியான பேங்க் ஆப் இங்கிலாந்து வங்கியின் இயக்குநர் பதவிக்கு விண்ணப்பித்துள்ளதாக வெளியான தகவலை ரிசர்வ் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி செலமேஸ்வர் நேற்றுடன் ஓய்வு பெற்றார் தனது கடைசி நாளான நேற்று தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவின் தலைமையிலான அமர்வில் பணியாற்றினார் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் பாதுகாப்பு படை வீரர் சீதாராம் உபதாய் மேலும் பொதுமக்கள் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒளியை விட ஐந்து புள்ளி மடங்கு அதிவேகமாக செல்லும் ராக்கெட்டை சீன நிறுவனம் விண்ணுக்கு அனுப்பியுள்ளது எகிப்தின் அதிபர் அப்துல் பத்தா அல் சிசி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புனித ரமலான் மாதம் முழுவதும் காசா எல்லைப் பகுதி திறக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நடைபெறவிருக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் சந்திப்பை ரத்து செய்வதாக அந்த நாடு எச்சரித்துள்ளது இதுகுறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் மலேசியாவில் வரும் ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி வரி நீக்கப்படுகிறது என்றும் அதற்கு பதிலாக எஸ் வரி விதிப்பு முறை அமலாக உள்ளது என்றும் அந்நாட்டு நிதித்துறை அறிவித்துள்ளது இலங்கையில் தமிழர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று பிரிட்டன் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ஜெரமி வலியுறுத்தியுள்ளார் ஹவாய் தீவுகளின் பகுதியில் உள்ள கிடையமலையில் வெடிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக நெருப்புடன் கூடிய புகை வெளியேறுகிறது சுமார் ஆறு மைல் உயரத்திற்கு புகை பரவியுள்ளது நேபாளத்தின் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் நேபாள மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரு கட்சிகளும் வியாழக்கிழமை ஒருங்கிணைந்தன வணிகச் செய்திகள் தங்க விலை கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் 520 ரூபாய் ஐநூற்றி இருபது வரை குறைந்துள்ளதுக்கு பிறகு விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் கூறியுள்ளனர் வால்மார்ட் பிளிப்கார்ட் ஒப்பந்தத்தை எதிர்த்து வழக்கு தொடரப்படும் என இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பான சிஏஐடி தெரிவித்துள்ளது பி நடைமுறைப்படி ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பில் உள்ள பதினோரு பொதுத்துறை வங்கிகளை வலுப்படுத்த உதவுவோம் என மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் கச்சா எண்ணெய் விலை எண்பது டாலரை தொற்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பருக்கு பின்னர் முதல் முறையாக 80$ டாலர் என்னும் அளவு எட்டியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகள் லியானில் நடைபெற்ற யூரோப்பா லீக் கால்பந்து போட்டியில் அத்லட்டிகோ மேட்ரிட் சாம்பியன் பட்டம் வென்றது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டியின் நாக் சுற்றுகளில் தெலங்கானா மற்றும் திருவனந்தபுரம் அணிகள் வெற்றி பெற்றன பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்தால் ஒரு ஆண்டு தடை செய்யப்பட்ட டேவிட் வார்னர் தற்போது சிட்னி கிளப் அணிக்காக களமிறங்குகிறார் மேற்கிந்திய தீவுகள் அணி உடனான டெஸ்ட் தொடரில் பங்கேற்பதற்கு இலங்கை அணியில் அஞ்சலோ மெத்யூஸ் மற்றும் சுரங்க லக்மல் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது திரைச் செய்திகள் நான் ஜென்டின்மேன் படத்தில் நடிக்கும்போது ஷங்கர் புதுமுக இயக்குநர் தான் அதேபோல் திறமையான இயக்குநராக மித்திரன் வருவார் என்று இரும்பு வெற்றி விழாவில் அர்ஜுன் பேசினார் முகநூலில் மூன்று கோடி பின்தொடர்பவர்களுடன் நடிகர் அமிதாப் பச்சன் முதலிடத்தில் உள்ளார் மம்முட்டி அஞ்சலி தங்க பெண்கள் சாதனா அமீர் ஆகியோர் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் பேரணி இப்படம் தமிழ் மலையாளம் ஆகிய இரு மொழிகளிலும் உருவாகியுள்ளது ஜிவியின் சமூக நலப் பணிகளை பாராட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது செயின்ட் ஆண்ட்ரியூஸ் யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் ஜிவிக்கு இந்த கௌரவ பட்டத்தை வழங்கியுள்ளது இத்துடன் நச்சினியின் இன்றைக்கு செய்திச் செப்பைகள் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அறிவோம் அஞ்சல் பாட்டோடு தான் நான் பேசுவேன் சரித்திரம் கெட்ட சம்பவங்கள் தினம் ஒரு துளி இதுபோல் இன்னும் பல தரமான ஒழிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்